नमो संप्रदाय नमो ஓம் நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபோலவரானோம सच्चिदानंद रूपाये सच्चिदानंद रूपाये क्रिष्टकारिने क्रिष्टकारिने नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்தய கிருஷ்ணாயலோக்கம் வேதாஸ்கேல முனி சகசிரமூர் புருஷோத்திய ே சகசவரு ஜன்மராை வைஷம்யனே ஜெயமு ஷுப்பர்மானே பாவனையுதினவரேஷர்மாய்யச हेतु पावनानी உபத்திஹேத்துபூத்தன் சோதனே கியேன பாவன பயக்கை யுதிஷிரம்துஷ்மம் சகலபுருஷா சுகசம்பம் அல்பிர்பலம் அனுக்கமிதி புனேவிய பிரதவான் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஆதிசங்கரர் விஷ்ணு சகஸ்திரநாமத்தினுடைய வியாக்கியான தொடங்குகிறார் வைசம்பாயனஹா ஜனமேஜயம் உவாச்ச வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு மகாபாரதத்தினுடைய பகுதியாக இருக்கிறதுனால சொல்கிறார் சாந்தனவம் அபியபாஷத்தை அப்படிதான் பார்த்தோம் சங்கரபாஷ்யத்தில் பார்த்துட்டோம் தர்மான அப்யுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேது பூதான் தர்மானங்கிறத முதல் எடுத்துக்கிறார் ஆதிசங்கரர் அபியுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேது பூதான் இந்த உலக வாழ்க்கையில் வேண்டிய பொருள் இன்பம் பிறகு மறு உலக வாழ்க்கையிலையும் வேண்டுகிற பொருள் இன்பம் இகலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகம் இவ்வுலக புலனின்பம் அவ்வுலகப் புலனின்பம் அவ்வுலகம்னு சொன்னால் அடுத்த உடம்பு ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் உடல்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய அபிப்பிராயம் சாஸ்திரத்தில் தெளிவாக அது சொல்லப்படுகிறது திரும்ப திரும்ப புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு திருக்குறள் இந்த உடலில் இருக்கிற உயிருக்கு இன்னும் நிலையான வீடு கிடைக்கவில்லை போலும் அப்படின்னே சொல்கிறார் ஆக இதில் சந்தேகம் கிடையாது உயிர் வேறு உடல் வேறு உயிரானது உடல்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் வினை வினைக்கு காரணம் பற்று விருப்பு வெறுப்பு அதுக்கு காரணம் உண்மையை உணராமை இதுதான் வழக்கமாக சொல்கிறது சம்பிரதாயத்தில் ஏன் இப்படி இருக்குன்னா இருக்கிறதான் சொல்ல முடியும் இருக்கிறதுக்குள்ளே காரண சொல்ல முடியும் கடைசி வரைக்கும் ஏன்கிற கேள்வியை கேட்டுட்டே போனோம்னா ஒரு இடத்துல ஏன்கிற கேள்விக்கு பதில் கிடையாது அது எந்த எந்த துறையிலையும் அது ஆத்தியாத்மிக ஆன்மீகமாக இருக்கட்டும் லௌகிகமாக இருக்கட்டும் கடைசியில் முடிவாக கேட்டுண்டே போகலாம் அது ஏன் அது ஏன் அது ஏன்னு கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஏன் ஏனுக்கு பதில் கிடைக்காமத்தான் முடியும் ஹண்ட்ரட் ஏனுக்கு பதில் சொல்லிட முடியாது கடைசி அதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார் நரூபமசேக ததோபலியதே அவுட் ஆஃப் செலபஸ் பியாண்ட் ஒன்றும் தெரியாது இருக்கிறதில் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமா வாழணும் சைக்காலஜிலே சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ரீசன் கேட்குறதே ஒரு டிசீஸ்ன்னு சைக்காலஜிலே எதெடுத்தாலும் ரீசன் கேட்டுகிட்டே இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் அதுவான் அவன் சனிம்பான் ஜோசியன்ட்டை போனால் அவன் ஒரு காரணம் சொல்லுவான் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு காரணம் சொல்லுவார் அலோபதி டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு காரணம் சொல்லுவார் ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனால் இது ப வாத்த பிரகிருதி பித்தப்பிரகிருதி அவருத்தையாக சொல்லிகிட்டு இருப்பார் கடைசியில் இதெல்லாம் என்ன இதுன்னு கடைசியில் போயிட்டே இருந்தால் ஒரு இடத்துல இதுக்கு ஆன்சர் வராது அது எந்த துறையிலையும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம சரியாக புரிஞ்சு வாழணும் ஆக இவ்வுலக புலநின்பம் அவ்வுலக புலநின்பம்னு சொன்னால் இந்த உடம்பில் இருக்கிற அனுபவிக்கிற விஷய சுகம் இன்னொரு சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சு அனுபவிக்கிற விஷய சுகம் ஆக லோகசப்தத்துக்கு ஸ்பேஸும் அர்த்தம் உண்டு லோகசப்தத்துக்கு உடம்புன்னு அர்த்தம் இருக்குது ஆக லோகம் அப்படி உலகம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்பேஸ்வைஸ் உலகம்னா இதுதானே ஸ்பேஸ் தானே அது இன்னொரு ஸ்பேஸ் இருக்குன்னா சொர்க்கலோகம் விண்ணுலகம் இது மண்ணுலகம் அது ஹெவன் இது வந்து எர்த்து அப்படி சொல்கிறது இருக்குது ஆனால் நெக்ஸ்ட்டு பாடி தான் மெயின் அர்த்தம் அது நெக்ஸ்ட் பாடி இங்கேயா எங்கேயாங்கிறது தெரியாது அது எப்போ வரும்னு தெரியாது ஆக எதுக்கு சொல்கிறோம்னா அப் அது மாத்திரம் இல்லை எந்த உலகத்துக்கும் போவேண்டாம் உடம்பே எடுக்காமல் இருக்கணும்னா அதுக்கும் சாஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது பற்றுடையவர்கள் பற்றவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ஆசையோடு வாழணும்னு நினைக்கிறவனுக்கும் தர்மங்களை சொல்லுகிறது எனக்கு ஒன்றுத்துலேயும் இஷ்டம் இல்லை எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படிங்கிறவனுக்கும் தர்மம் சொல்கிறது ஆ பேராசை பிடிச்சவனையும் சரி பண்ணுற சக்தி சாஸ்திரத்துக்கு இருக்குது ஆனா சாஸ்திரத்தை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஹெல்ப்லெஸ் அவன் கஷ்டப்பட வேண்டியதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இல்லை எனக்கு இதிலெலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை வேறு ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னா இருக்கே சரி எப்படியும் லிவ் பண்ணி வாழ்ந்தானோ எனக்கு பற்று இல்லை இந்த உலகத்தில் வாழணும் வாழாம இரு நாசத்து போக முடியாது அப்போ இருக்கணும்னு சொன்னால் நீ இப்படி வாழ் காலையிலேருந்து இறைவனையே சார்ந்துரு சாஸ்திரம் படிச்சுரு இப்படி தியானம் பண்ணின்ற ஆக முற்றிலும் ஆசை இல்லாதவனுக்கும் வழி சொல்லி கொடுக்குது கொடுப்பது வேதங்கள் பேராசை பிடிச்சவனாக இருந்தாலும் அவனையும் சரிபடுத்தக்கூடிய சக்தி இதை பண்ணு உனக்கு அது கிடைக்கும் வான் இந்த யாகத்தைப் பண்ணு இந்த பூஜையை பண்ணு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொன்ன உடனே அதுக்கு ஆசைப்பட்டு அதை பண்ணுவான் நீ எல்லாத்தையும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பேசாமல் படி தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இவனுக்கு போகிறோம் ஆஹா அப்யுதய நிஸ்ரேயசர்மான் எடுத்த உடனே தர்மசப்தத்துக்குதான் ஆதிசங்கர் அர்த்தம் சொன்னார் தர்மான் அப்யுதய நிஸ்ரேயச்ரேயச உற்பத்தி ஹேதுபூதான் நிஷ்ரேயசம்னா மோஷம்னு பார்த்துட்டோம் சோதனாலஷணான் சத்தியம்பத தர்மஞ்சர பொய்பேசாதே ஒழுக்கமாயிரு அப்படின்னு சொல்கிறோமே இந்த சோதனான்னு சொன்னாலே தூண்டுறதுன்னு அர்த்தம் ஆர்டர் இதை செய்யக்கூடாது இதை தான் செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன நியமோ இப்போ ஆசிரமம்னா ஆசிரமத்துக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது இங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் இங்கே என்ன டூஸ் இருக்கோ டோன்ட்ஸ் இருக்கோ அதை எல்லோரும் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்தியன் பீனல் கோட் இருக்குது அதுவும் ரெண்டு இல்லாமல் அதே மாதிரி தான் நம்ம சாஸ்திரங்களும் இந்தியன் பீனல் கோடு வக்கீல் வீட்டுக்கு போனால் வீடு முழுக்க லா புக்ஸாக இருக்குது லா லா எக்ஸாமே எழுதுறதே வந்து புஸ்தகம் வச்சு தான் எழுதணும் ஆனால் எந்த லா எங்கே இருக்குதுன்னு தெரியாது நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும் ம் வீடு முழுக்க லா புக்கு வச்சுருக்காரு அவருக்கு தெரியணும் எந்த எந்த கேஸுக்கு எப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வீடு முழுக்க வக்கீல் வீடு முழுக்க லா புக்ஸும் நிறைய இருக்குது இந்த லௌகிகத்துக்கே இவ்வளோ லா புக்ஸ் இருக்கணும்னா இந்த மைண்டை சரி பண்ணுறதுக்கு எத்தனை சட்டம் இருக்கணும் அப்யுதய இதாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இகலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகம் அப்புறம் அடுத்தது என்னென்னா மோக்ஷா ஜென்ம அபாவா ஜென்ம மரண பிரவாக நிவத்தி பந்த அபாவா மோக்ஷா மறுபடியும் சரீரமே எடுக்காமல் இருக்கிறது இல்லாட்டி சரீர அபிமானத்தை டோட்டலாக விடுறது உலகப்பற்று உயிர் பற்று அகப்பற்று புறப்பற்று இவைகளை நீக்கி விடுவது அதுதான் மோக்ஷம் யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் தன்னுயிர் தானரப் பெற்றானை எனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அ தர்மான் சோதனாலக்ஷனான் அசேஷேன விசேஷனா கார்ட்னியேன முழுமையாக பாவனானி பாபக்ஷய காரிணி தர்ம ரகசியானி பாபங்களையெல்லாம் போக்கிறதுக்கு வழியெல்லாம் அவர் பிராயஷ்சித்த கர்மாலாம் நிறைய சொல்லிவிட்டார் ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு ஸ்ருத்வான்னு கேட் இருக்குது கேட்டுவிட்டு அதனால் நம்ம என்ன பார்க்குறோம் அந்த ஏற்கனவே இவர் என்ன பண்ணியிருக்கார் புருஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் ராஜ தர்மம் ஆபத் தர்மம் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் எல்லாம் ஏற்கனவே பீஷ்மாச்சாரியார் உபதேசம் பண்ணியாச்சு அதுக்கு பிறகும் கேட்குறார் அதனால தான் இங்கே சொல்கிறார் இன்னும் பாபக்ஷய காரிணி எந்தெந்த பாபத்துக்கு என்னென்ன மாதிரி பிராயஷித்தங்கள் அதையும் உபதேசம் பண்ணியிருக்கார் இவர் நித்திய கர்மா நெய்மித்திக கர்மா காமிய கர்மா பிராயஷ்சித்த கர்மா நிஷித்த கர்மா நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது கட்டாயம் செய்ய வேண்டிய சடங்குகள் அப்புறம் கல்யாணத்தும் போது செய்கிறது இறந்து போனால் செய்கிறது அந்த மாதிரி சடங்குகள் ரிச்சுவல்ஸ் அது மாத்திரமில்லை ஏதாவது நமக்கு பலன் வேணும்னா பண்ணுற கர்மாக்கள் அது மஸ்ட்டு கிடையாது தேவை இருந்தால் பண்ணுறது அதுக்கு பேர் காமிய கர்மாக்கள் நமக்கு நிறையா அப்பப்போ இந்த கில்ட்டு நிறைய இருக்குது போகிற அதுக்கு ஜோசியத்தில் நீ போன ஜென்மாவில் நாக பாம்ப கொண்ணே அதை கொண்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னால் அந்த அதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணணும் ஆக கழுவாய் ஆஹா அந்த பிராயஷ்சித்த கருமாக்கள் தான் இங்கே சொல்கிறார் பாபக்ஷய பாவனானி அப்படின்னு சொன்னால் பாபக்ஷய தர்ம ரகசியானி என்னென்ன பாபத்துக்கு என்னெல்லாம் இருக்கோ தர்ம ரகசியங்கள் ஏன்னா பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின்னா ஒரு அதாவது நல்லது யாருக்கும் துன்பம் வராத ஒரு இன்பத்தை கொடுக்குமானால் பொய்யும் கூட வாய்மையோடு வைத்து ஒப்பிடத்தக்கதுங்கிறார் திருவள்ளுவர் அதுதான் தர்ம ரகசியம் ஏன்னா சில இடத்துல ஆனால் அதுக்கு ரொம்ப தர்மத்தில் ரொம்ப ருச்சி இருக்கிறவன் கடைப்பிடிக்கணும் சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லிகிட்டே அவனுக்கு முக்கியம் இல்லை தர்மத்திலையே நிற்கணும்னு நினைக்கிறவன் சில சமயம் வந்து பொய் சொல்ல வரும் சாஸ்திரத்தில் இருக்குது ராமர் போய் சொன்னார்னு இருக்குது தர்மர் போய் சொன்னார்னு பார்க்குறோம் அது கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து எங்கே சொன்னார் சுவாமி ராமர்ன்னா வழக்கமாக சொல்கிறது தான் அது தேரை ஓட்டு தசரதர் சத்தம் போட்டுகிட்டே இருக்கார் தேரை ஓட்ட சொல்கிறார் ராமர் ராமர் காட்டு கிளம்பிட்டார் சுமந்தரன்கிட்ட சொல்கிறார் தேரை ஓட்டு அப்படிங்கிறார் சுமந்திர சொல்கிறார் அப்பா இப்படி சொல்கிறாரே நாளைக்கு நான் திரும்ப வந்து கேட்டால் நான் சொல்ல சொல்ல நீ ஓட்டின்ண்டே போனியே அவர் ரொம்ப இமோஷனலாக பேசுகிறார் நீ ஓட்டு வண்டியேங்கிறார் ரத்தத்தை அப்போ திரும்ப வந்து கேட்டால் நான் நான் கதற கதற நான் க நீ எப்படி ஓட்டின்ண்டே போறியே எனக்கு என்ன என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்லாம் கேட்டால் நான் என்ன சொல்கிறதுண்ணா நீங்கள் சொன்னது காதலை விழலேன்னு சொல்லு ஏன்னா ஜனங்கள்லாம் அவ்வளோ பேர் சத்தம் போட்டுருக்காங்க போய் சொல்ல சொல்கிறார் ராமர் தப்பு இல்லை அந்த காண்டெக்ஸ்ட் அப்படி ராமாயணத்தையும் நான் கவனித்து பார்த்தா தெரியும் அவர் ராம் அவர் இவரே சொல்கிறார் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் தசரதர் என்ன சொல்கிறார் இந்த பாரு ராஜாங்கிற கோண நான் அப்பாங்கிற கோணத்தில் நான் வந்து உன்கிட்ட வந்து நான் சொல்கிறத நீ கேட்கணும் நீ சொல்கிற பிதிருவாக்கிய பரிபாலனை சாான்ய தர்மம் சொல்கிற ஆனால் தர்மப்படி உனக்கு தான் இந்த ராஜ்யம் கிடைக்கணும் அதனால் நீ என்னை கொன்னுட்டு கூட இந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கலாம் கொன்னுடுங்கிறார் என்னை கொல்லுங்கிறார் தசரதர் இதுவும் என் வா என்னுடைய நான் தானே சொல்கிறேன் இதுவும் அப்பா தானே சொல்கிறேன் அப்படின்னா அந்த அப்பா தான் எனக்கு முக்கியம் இந்த அப்பா இல்லைங்கிறார் இதுவும் பித்ரு தானே என்னை கொண்டுட்டு நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு சொல்கிறதும் பித்ருவாக்கியம் நீ வந்து காட்டுக்கு பதினாலு வருஷம் போகணும் இங்கே பரதன் ராஜ்யம் பண்ணணும்னு சொல்கிறதும் பித்ருவாக்கியந்தான் அதுவும் பித்ருவாக்கியம் எந்த பித்ருவாக்கியத்துக்குந்தான் அது தான் ராமர் காட்டுக்கு போகிறது தர்மமே தவிர அந்த வாக்கியத்துக்கு தான் பிராமணியம் இது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் தான் தர்ம ரகசியங்கள்னு பெரிய இது மாதிரி நிறைய இருக்குது இவர் அஸ்வத்தாமகத குஞ்சரஹார் கிருஷ்ணர் தானே பொய் சொல்ல சொல்கிறார் தர்மர் சொல் யானை செத்து இது அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லு அப்போ தான் துரோணர் வந்து வில்ல கீழே போடுவர் அவர் அஸ்வத்தமாகதா அப்படின்னு கத்துறார் இவர் சொன்னோடனே கிருஷ்ணர் சொன்ன உடனே தர்மருக்கு மனசு வரல சொல்கிறதுக்கு அஸ்வத்தாமகத்தா அப்படின்ன உடனே இதாகி எடுத்தார் அவர் அவர் கேட்குறார் வெரிஃபை பண்ணுறார் என்ன தர்மா அப்படின்னு ஆமாங்கிறார் எல்லாரும் சொல்கிறாலே நீ நீ சொல்லு நீ சொன்னால் தான் பிரமாணம் அப்படிங்கிற போது ஆமாங்கிறார் தர்மர் துரோணருக்கு சந்தேகம் அவர் சொல்கிறது உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறார் அதனால தான் அவன் சிரஞ்சீவி அஸ்வத்மா அஸ்வத்தாமா பலிஹி வியாசகா அனுமான விபீஷணன் கிருபகா பரசுராமஹா சப்தை தே சிரஜீவினா இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இது தர்ம ரகசியங்கள் அதுக்காக தர்ம ரகசியம்னா என்ன அர்த்தம் அதர்மத்தை ரகசியம்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சிக்கக்கூடாது தர்மத்தையே கடைப்பிடிச்சுருக்கிறவன் சில சமயம் தர்மத்துக்காக வேண்டி பண்ண வேண்டி வரும் அதனால்தான் தர்ம சூக்மம்னு பேருதுக்கு தர்மா ஈஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் நாட் அப்சல்யூட் ஆபேட்சிக்கம் நோ ஆத்தியந்திக்கம் எந்த தர்மமும் இப்போ டாக்டர் கூட ஆப்ரேஷனுக்காக வேண்டி சிலதெல்லாம் அவன்கிட்ட உண்மையை சொல்லாமல் கூட மெதுவாக எல்லாம் சொல்லி இது பண்ணி பண்ணுறது உண்டு ஏன்னா அவனுக்கு ஹிதம் பண்ணணுங்கிறதுக்கா புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் எதுக்கு சொல்கிறேன் பாபனானி தர்ம ரகசியாணி பாபக்ஷய காரிணி தர்ம ரகசியானி சில சமயம் வந்து உண்மையை சொன்னால் பாபமாக மாறிடும் பொய் சொன்னால் புண்ணியமாக மாறும் இதுதான் தர்ம சூக்ஷம்னு பேர் சௌரியமாக போச்சு நினச்சிடக்கூடாது இதை ஹேண்டில் பண்ணுறது தர்மத்தை கடைப்பிடிக்கிறதே கத்தியில் நடக்கிற மாதிரி தான் அதுக்கு தான் தர்ம ரகசிய சர்வசா அது தர்மத்தை கடைப்பிடிச்சுட்டே தான் புரியும் இந்த இடத்துல என்ன தர்மம்னு இல்லாட்டி புரியாது இந்த தர்ம தேவத்தையே அவனுக்கு புரிய வைக்கும் வள்ளுவரே சொல்கிறாரே அறக்கடவுள்ன்னு சொல்கிறார் அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறம் நுழைந்து பார்க்கும் அறக்கடவுள் சரி சர்வசஹா சர்வசஹாங்கிறது ஸ்லோகத்தில் இருக்கு அதுக்கு சொன்ன சர்வப்பிரக்காரைஹி பலவிதமான மகாபாரதம் அந்த மோட்ச தர்மத்தில் ஒரே கதை மயம் நிறைய ஒன்று ஒன்றுக்கு ஒரு கதை சொல்லுவார் பீஷ்மர் மோட்ச தர்மம் படித்தால் தான் தெரியும் அது ஒரு அடிக்கடி ஒரு லைன் சென்டென்ஸ் வரும் இதிகாசம் இதிகாசம் இந்த மாதிரி ஒரு சரித்திரம் இருந்தது சரித்திரம் இருந்தது இதிகாசம் புராதனம் பக்ஷாமி ஸ்ருணு இப்படி வந்துட்டே இருக்கும் அது அந்த ஸ்லோகமே எனக்கு தெரிஞ்ச நூற்றுக்கணக்கில் இருக்குது இது குறித்து நான் இப்படி ஒரு கதையை சொல்கிறேன் கேள் அப்படின்னு வரும் இல்லையா அதுவே நூற்றுக்கணக்கான ஸ்லோகம் இருக்குது மோக் தர்மத்தில் ஆக சர்வ பிரக்காரை நிறைய வியூ இந்த என்ன சொன்னேன் என்ன சென்டர் ஒரே வகுப்புலேயே சொன்னேன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு வந்து செயற்கையாக இருக்கிற இயற்கை அறிவுன்னா எப்படி நமக்கு எப்படி இயற்கையாக அறிவு இருக்கோ அந்த இயற்கையான அறிவை செயற்கையாக உண்டு பண்ணுறது அதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார் டிரைவ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வந்து வித்தவுட் டிரைவர் வந்தாச்சு சாஃப்ட்வேர்லாம் வந்தாச்சு அது போட்டால் போகிறோம் அந்த அட்ரெஸை போட்டால் போகிறோம் மாட்டு வண்டி வந்து இப்படி போகணும்னு தெரியும் அதுக்கு இங்கேருந்து போகிற போது எப்படி போகணும் எந்த ரவுண்டானால் போகணும் ரோடு அடைச்சிருக்குன்னு சொன்னால் அதுவே என்ன பண்ணணும் இந்த ரோட்டில் ரொம்ப தூரம் போனால் ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்கான் ரோடு சரியில்லை இந்த மூணு ரோட்டில் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த ரோடு தான் பெஸ்ட் அப்படின்னு அதுவே கைட் பண்ணி கூட்டின்னு போயிடும் இது அமெரிக்காவில் நம்ம ஊருக்கு வரத்துக்குள்ளே வரத விடமாட்டாங்க இருக்கிற டோல் கேட்டு நடுவில் நடுவில் நமக்கு ஒன்று வச்சுருவோம் எதாவது ரோடு நல்லா இருந்தால் கூட இந்த பக்கம் ஒரு இது அந்த என்னது இந்த பேரிகேடு இப்படி ஒன்று வச்சு இப்படி ஒன்று வச்சு அங்கே போய் இப்படி இப்படி எல்லாம் நுழைஞ்சி அதுக்குள்ளே போய் ரெண்டு பேர் நின்று நீ முன்னாடி போ நான் முன்னாடி போ சண்டை போட்டு இதை பார்த்து நாலு போலீஸ்காரன் சந்தோஷப்பட்டு அது நம்ம தேச மகிமை பெருமை அதாவது இன்னொருத்தன் நிம்மதியாக இருக்கக்கூடாங்கிறதுல ஒவ்வொருத்தனும் கவனமாக இருக்கான் யாரும் சந்தோஷமாக இருக்கப்படாது அது என்ன தான் வசதி பண்ணி கொடுத்தாலும் அது வசதி பண்ணி கொடுத்தா என்னத்துக்கு இவ்வளோ வசதிங்கிறான் ஆனால் அவனுக்கு வேணுங்கிற நிறைய வசதி வேணுங்கிறான் எப்படி இன்னொருத்தனுக்கு எதாவது வசதி பண்ணி கொடுத்தா அதை உடனே கேள்வி கேட்குறான் அவனுக்கு நிறைய வேணுங்கிறான் என்ன இந்த குணம் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகிறதுக்குள்ளே இவ்வளோ படுத்துகிறான் எல்லோரும் ஆஸ்ருத்வா சுத்வா கேட்டு யார் யுதிஷ்டிரஹா தர்மபுத்திரஹா தர்மபுத்திரா தர்ம யமதர்மராஜனுடைய அம்சம் அவர் குந்தி தேவி யமன இந்த இது யமதர்மராஜாவை பிரார்த்தனை பண்ணி சொன்ன மந்திரத்தினால பிறந்தவர் அவர் அல்ல தர்மபுத்திரஹா ஷாந்தனவம் சாந்தனவம்னா சாந்தனு பீஷ்மம் சந்தனு தான் பேர் சந்தனு பீஷ்மம் சம்ஸ்கிருத மகிமை சந்தனுவோட புத்திரன் தசரதனுடைய புத்திரன் தாசரதி இப்படிலாம் சம்ஸ்கிருத பாஷையில் அதுக்கெல்லாம் கிராமர்லாம் இருக்குது ரூலாக இருக்குது ஆனால் சாந்தன சுதம் பீஷ்மம் பீஷ்மரிடத்தில் இனிமே தான் இதுவரைக்கும் படிச்சிட்டோம் கடைசி கிளாஸில் சகல புருஷார்த்த சாதனம் சகல புருஷார்த்த சாதனம் எல்லோருக்கும் புருஷார்த்த சாதனம் புருஷார்த்தம்னா முயற் புருஷ புருஷார்த்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது வாழ்க்கையின் குறிக்கோள்னு ஒரு அர்த்தம் அந்த குறிக்கோளை அடையறத்துக்கு பண்ணுற முயற்சிக்கும் புருஷார்த்தம்னு பேர் இதில் என்ன புருஷார்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணால் இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த அர்த்தத்துலேயும் கேட்குறது உண்டு ஆக இந்த புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னால் புருஷன்னா ஆண் பெண்ணெல்லாம் போடக்கூடாது புருஷார்த்தம்னு சொன்னால் பயன் அந்த பயனுக்கு நாம் செய்கிற முயற்சி நம்மக்கிட்ட இருக்கிற முயற்சியை எப்போவுமே முயற்சி ஒரு பெரிய செல்வம் அறிவு விருப்பம் முயற்சி ஞானம் இச்சா பிரயத்தனம் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த நிறைய பேருக்கு இதில் தான் ப்ராப்ளம் இது சரியாக இல்லாததுனால தான் நிறைய பேர் அவனும் துக்கப்படுறான் மற்றவனையும் துக்கப்படுத்துகிறான் ஆக இந்த ஞான சக்தி அறிவை எதை அறியறதுக்கு பயன்படுத்தணும் ஆசையை எதை எதுக்கு ஆசைப்படுறதுக்கு பயன்படுத்தணும் ஆசைப்படுறது ஒரு சக்தி டிசையர் ஆசைப்படுறதுங்கிறது ஒரு சக்தி நம்மள்கிட்ட இருக்குது எதுக்கு ஆசைப்பட்டால் அந்த ஆசை இதாக இருக்கும் ஆசை இருக்குங்கிறதுக்காக கண்டுபடியெலாம் ஆசைப்படக்கூடாது அறிவு இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் தெரிஞ்சிக்கப்படாது கற்பவே கற்கணும் அதே மாதிரி கை செய்யறதுக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக வேண்டி கண்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது ஆகவே அறிவாற்றலையும் இந்த விருப்பப்படுகின்ற ஆற்றலையும் முயற்சி செயல்புரிகின்ற ஆற்றலையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதனால தான் அதை தெய்வமாக நினைக்கிறோம் ஞானசக்தி எங்கிட்ட இருக்கிற ஞானசக்தி கடவுள் இச்சாசக்தி கடவுள் கிரியாசக்தி கடவுள் அதாவது அம்பாள் சந்நிதியில் மூணு பக்கம் அது தான் வச்சு பூஜை பண்ணுறோம் நடுவில் இருக்கிறது ஆனந்த ஸ்வரூபம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயாச்சுன்னா தெற்குக்கு தெற்குன்னு பெறையில் இருக்கிற சக்தி இச்சாசக்தி பின்னால் இருக்கிறது ஞானசக்தி இந்த பக்கம் இருக்கிறது கிரியாசக்தி உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆனந்த மூர்த்தி மீனாட்சி இந்த மூணும் ப்ராப்பராக இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் இந்த மூணையும் மிஸ்யூஸ் பண்ணினா எல்லோருக்கும் துக்கம்தான் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் சகல புருஷார்த்த சாதனம் அனைவரும் முயற்சி செய்து அடைய வேண்டிய பேரின்பத்திற்கான வழிமுறை வழிமுறை சாதனம் நான் இந்த லைஃப்பை நான் எதுக்கு யூஸ் பண்ணும் இந்த ஹியூமன் பாடி பகவான் கொடுத்துட்டார் இந்த ஹூமன் பாடியை நான் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆனந்தத்தை அடையிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஆனந்தம் எதுனால் வருமோ அதனால் முயற்சி பண்ணணும் மாட்டில் பால் கறக்கணும்னா மடியை பிடிச்சி கறந்தால் பால் கிடைக்கும் கொம்ப பிடிச்சாலோ வாழை பிடிச்சாலோ பால் வருமா நிறைய பேர் இந்த மெட்டீரியல் இசமே வாழை கொம்பை பிடிக்கிறது அது மாதிரி எங்கே எங்கே ஆனந்தம் இருக்கோ அதை கோட்டை விட்டுவிட்டான் எங்கே ஆனந்தம் இல்லையோ அதிலெலாம் தேடுறான் பாவம் கிடைக்கிறது அது கடைசியில் என்ன சொல்கிறான் கடவுளை குறை சொல்கிறான் கடவுளை தட்டுறான் ஜாதகத்தை ஏன் இப்படி இருக்குது எனக்கு ஏன் இப்படி வந்ததுங்கிறான் அப்பா அம்மாவை திட்டுறான் ரிலேஷன்ஷிப்பை திட்டுறான் எல்லோரையும் திட்டுறான் இவங்ககிட்ட தான்ப்பா கோளாரே இருக்குது நீ சரியாக அதில் அதில் நாட்டம் வைக்கலை அதுக்கு என்ன பண்ணுறது ஆ சகல புருஷார்த்த சாதனம் வாழ்க சகல புருஷார்த்தம்னா என்ன அர்த்த காம தர்ம மோக்ஷம்னு சொல்கிறோம் சதுர்வித ஃபல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படி தான் சங்கல்பம் பண்ணுறோம் சில பேர் சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்லிவிடுற ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து படித்தது சதுர்வித ஃபல புருஷார்த்தம் ஆஹ அர்த்தபலம் காமஃபலம் தர்மபலம் மோஷபலம் அதுக்கான பிரயத்தனம் ஒழுங்காக நடக்கணும் அதாவது எனக்கு பொருள் எனக்கு வாழ்க்கையில் பொருள் வேணும் அந்த பொருள் அடையறத்துக்கான முயற்சியை நாம் பண்ணணும் அந்த முயற்சி அது அடையறத்துக்கு கொடுக்கணும் பலன் சித்திக்கணும் கிடைக்கணும் அதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ கொடைக்கானலில் போய் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு வரணும்னு போனால் காம புருஷார்த்தம் பொருளெல்லாம் சேர்த்துக்கணும் நகை வாங்கணும் துணி வாங்கணும் அப்படின்னா அது அர்த்தம் இல்லை நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய ஜபம் பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் நிறைய பசுமாட்டுக்கெல்லாம் நிறைய சேவை பண்ணணும் ஏழை ஜனங்களுக்கெல்லாம் போய் சேவை பண்ணணும் தொழுநோயாளிகளுக்குலாம் சேவை பண்ணணும் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்லை கா கோயிலில் ஜபம் பண்ணணும்னா புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுறான் நிறைய பண்ணினா நிறைய புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இன்பத்துக்கு காரணம் புண்ணியம்ங்கிறது நம்ம காலங்காலமாக இருக்கிற உறுதியான விஸ்வாசம் நிறைய பாவத்தை பண்ணால் அப்புறம் துக்கப்படணும் இந்த ரெண்டைத்தான் கோட்டை விட்டாங்க எல்லாரும் பேசுகிறதா இருக்கட்டும் நினைக்கிறதா இருக்கட்டும் இந்த மனசில் நினைக்கிற எண்ணங்கள் பேசுகிற பேச்சு இதில் எல்லாம் பாவம் புண்ணியங்கிற புத்தியே போயிடுது அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டுருக்கோம் சரி சகல புருஷார்த்த சாதனம் அது சொல்கிறார் சுக சம்பாத்தியம் சுகத்தை கொடுப்பது அதனால் என்ன அர்த் பணம் கிடைச்சால் சந்தோஷம் கொடைக்கானலுக்கு போய் எல்லாம் இந்த இதில் போய் எல்லாம் அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு சுற்றி வந்தால் போட்ல எல்லாம் போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் கல்யாணம் நடந்தால் சந்தோஷம் குழந்த பிறந்தால் சந்தோஷம் அப்புறம் நல்லா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் சந்தோஷம் சண்டிக்காக ஹோமம் பண்ணால் சந்தோஷம் யாத்திரை பண்ணினால் சந்தோஷம் அதுக்கு தானே அதே மாதிரி என்னென்னா இப்படி வந்து பண்ணி பண்ணி டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் வயசாகிட்டே இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல நமஸ்காரம் பண்ண முடியல ஜபம் பண்ண முடியல அப்படின்னா என்னென்னா இருக்கவே இருக்குது நீ ஆனந்த மூர்த்தி ஸ்வரூபம் வேதாந்தம் படி அந்த புண்ணியமே ஒன்று கூட்டிட்டு போயிடும் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே நீ இதெல்லாம் பண்ணினியானா உனக்கு நல்ல குரு வருவார் நல்ல சாஸ்திரம் கிடைக்கும் நீ நல்ல ஆனந்தமாக இருப்பேப்பா இப்படி தான் சாஸ்திரம் சொல்லுகிறது ஆ மோக்ஷம் சதுர்வித பல புருஷார்த்த இது சுகசம்பாத்தியம் சுகத்தை பா சம்பாத்தியம்னா என்ன அடையிறது பத்து தாத்து சம்பாத்தியம்னா என்ன ரிச் ரிச் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ரிச்சாக இருக்குது சந்தோஷம்னா அப்படி என்ன அதுக்கு தான் சாஸ்திரத்தில் ஆனந்த கனம் கல்கண்டு மாதிரி அப்படி இருக்கமான இன்பமா மனசுக்குள்ளே அவ்வளோ பொங்கிறது அந்த ஆனந்தம் ஆனந்த கட்டி வேதத்தில் அடிக்கடி ஆனந்த கனஹான்னு வருது பிரஜான கனஹா ஆனந்த கனஹா குமாரிலபட்டர் புத்திசம் படித்தார் இருபது வருஷம் படித்தார்னு சொல்கிறார்கள் அப்படி படிக்கிற போது அவரோட பேர் பிரஜான கனன்கிற பேரில் புத்திஸ்டுன்ற பேர்லாம் யூஸ் பண்ணினாங்க வேறு யார் இல்லை இதே குரூப் தானே வேத பிரமாணத்தை விட்டு அந்த பக்கம் தனியாக போய் திங்க் பண்ணாங்க இதே சேம் கம்யூனிட்டி தான் வேறு ஒன்றும் புதுசாக ஒருத்தனும் வரல சொல்லிகிட்டே இருக்கேன் அடிக்கடி அந்த புத்திஸ்டெலாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பேர்லாம் அதுக்கு சொல்கிறேன் பிரஜான கனஹான்னு ஒரு பேர் அங்கே இருக்கிற போது குமாரில் பெற்றனா ஓடி பயம் அவங்களுக்கு ஜாஸ்தி பட்டபாதாகா அப்படின்னாலே பயம் ஜாஸ்தி அதனால் அந்த பேரே தெரியாமல் அந்த காலத்துல எல்லாம் ஃபோட்டோகள்லாம் கிடையாது நல்லா தெரியாது அப்படி போய் இருந்திருக்கார் இருபது வருஷம் அங்கே இருந்து ஹோல் லைப்ரரி பார்த்து மெயின்டைன் பண்ணியிருக்கார் நலந்தா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாரு அது நிறைய இருக்குது சரித்திரங்கள்லாம் ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நலந்தா யூனிவர்சிட்டிக்கு முன்னாலே என்னெல்லாமோ இருந்திருக்கு இன்பிட்வீன் வந்தது தான் நலந்தா நலந்தா வர்றதுக்கு முன்னாலே காஷியில் காஞ்சியில் அயோத்தியாவில் மதுராவில் ராம ஜென்மபூமி கிருஷ்ண ஜென்மபூமி காஷி ஹரித்வார் துவாரகா காஷ்மீர் காஞ்சி இதெல்லாம் பெரிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் வித்யாஸ்தானங்கள் சுக சம்பாத்தியம் சுகத்தை நன்றாக கொடுக்கக்கூடியது ஆனால் இன்னும் சொல்கிறார் அல்ப பிரயாசம் அனந்த பலம் அல்ப பிரயாசம்னா எஃபர்ட்டு கம்மியாக இருக்கணும் இந்த நோகாமல் நொங்குதுங்கிறதுன்னு சொல்லுவான் தமிழில் ஆமாம் எல்லோருக்கும் நிறைய வேணும் ஒர்க்கு கம்மியாக இருக்கணும் வேலை கம்மியாக இருக்கணும் அதாவது குறைந்த வேலை நிறைந்த பணம் அப்புறம் என்னென்னா போட்டு மூட வேண்டிதான் அல்பப்பிரயாசம் அல்பப்பிரயாசம்னா என்ன எஃபர்ட்டு கம்மியாக இருக்கணும் அன அனந்த் அனல்பலம் அனல்பலம்னா என்ன பலன் அல்பமாக இருக்கக்கூடாது என்னோடய எஃபர்ட்டு சின்னதாக இருக்கணும் ஆனால் பலன் பெரிஷாக வரணும் இப்படி ஒரு நேச்சர் எல்லோருக்கும் இருக்குது அதுக்காக வேண்டி சுவாமி எப்போ எங்களுக்கு இந்த பிரம்மசூத்திரமெல்லாம் நாங்களெலாம் நினைக்க முடியுமா சுவாமி அதோடய டெப்த் என்ன அதுக்கு இருக்கிற பாஷ்யம் என்ன இது என்ன இந்த விஷ்ணு சாஸ்தனாமே படாது பாடுபடுறது அப்படி இருக்கிற போது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அவனுக்கும் கடை வழி வேணுமே வழி வேணுமே இப்போ பார்க்குறோம் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிற ஒரு ஏழையெல்லாம் வந்து உட்காந்து இங்கேல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்போல்லாம் இங்கே ஆசிரமத்தில் இந்த இடம் தான் இருக்கும் வேறு ஒருத்தருக்காது அரண்மைப்பதில் ஒரு பெரிய அவர் வருவார் எங்களுக்கெலாம் சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆசிரமத்துக்குள்ளே ஒரு ஒரு செவராக கும்பிட்டுட்டு போவார் நான் சொல்கிறது அவர் வந்து பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கும் மேலே இருக்கும் டூ தௌசண்ட் முன்னால் இங்கேருந்து வருவார் ரொம்ப கை காலெல்லாம் வாசல்ல கழுவி ரொம்ப பக்தியாக அவர் என்ன யார் எந்த கம்யூனிட்டா எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு இடத்துலேயும் போய் ஒரு ஒரு படத்துக்கிட்டேயும் போய் நின்று இந்த உள்ளுக்குள்ளே நம்ம ஆச்சார் நிவாசுக்குள்ளே விநாயகர்கிட்ட ரொம்ப நேரம் நிற்பார் அப்புறம் முருகன்கிட்ட நிற்பார் அவருக்கு இது கோயில் அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்திகிட்ட ரொம்ப நேரம் நிற்பார் அப்புறம் சங்கராச்சாரியர் படத்துக்கிட்டிருப்பார் சித்பான சுவாமி படத்துக்கிட்ட பரமார்தான சுவாமி படத்துக்கிட்ட பாரதியார் படத்துக்கிட்ட ஒரு ஒரு படத்துக்கிட்டையும் நின்று நின்று கும்பிடுவார் பிரேயர் காலே இதுதான் எதுக்கு சொல்கிறேன் ஆனால் அவங்க அவ்வளோ ஸ்ரத்தை இருக்குது எதுக்கு இந்த இந்த காண்டெக்ட்டுக்கு எதுக்கம் இல்லை ஜனங்களுக்கு பாமரனுக்கும் கூட கதி மோட்சத்துக்கு உபாயம் சொல்லணும் மோட்சம்னு சொல்லுவோம் ஆனால் சித்தசுத்தி தான் ஆனால் இந்த சித்த சுத்தி வந்து இது வழிக்கு வரணுமே அதுக்காக வேண்டி அல்ப பிரயாசம் அனல்பலம் அனுக்தங்கிறார் சங்கராஜர் சொல்லலை இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் மகத் பிரயாசம் மகத் பலம் தான் சொல்லியிருக்கு அல்ப பிரயாசம் அனல்பலம் அல்ப பிரயாசா அனந்த பலம்னு சொல்கிறது உண்டு சில இடங்களில் ஆதிசங்கரர் சொல்லுவார் ஆஹ் அல்ப ஆயாசகா அனந்த பலம்போம் அல்ப ஆயாசகா அனந்த பலம்போம் இங்கே வந்து அல்ப அல்பிரயாசம் அனல்பலம் அல்பஃபலம் அனுக்தம் அனுக்தம்னா சொல்லவில்லை இது கிருத்வா என்று கருதி எல்லாம் சொன்னதுக்கப்புறமா மறுபடியும் கேள்வி கேட்டால் கிளாஸ் முடிஞ்சு போயிடுத்துப்பா அப்படின்னா இல்லை எனக்கு இன்னும் முடியலை அப்படின்னா அப்போ இன்னும் கேட்குற என்ன கேட்கணும் உனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னா சரி இதெல்லாம் ஆரம்பிக்கிறார் அவர் இத்தனை தர்மங்களை சொன்னதுக்கு பிறகும் ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன்னு மிச்சம் மீதி சொன்னதுக்கு பிறகு பாவனானிச்ச சர்வசா எல்லா பிராயஷ்டித்த வேண்டிய தர்மங்களையும் நிறைய சொன்னத்துக்கு பிறகு புன அபியபாஷத யுதிஷ்டிராக சாந்தனவம் புனா மறுபடியும் கேட்டார் எது கேட்டார்னா இது ஒன்று விட்டு போயிடுத்து பாமர ஜனங்களுக்கும் உபாயம் வேணும் அதுக்காக வேண்டி அனுப்தமிதி கிருத்வா புனா பாஷ்யத்தில் இருக்குது அபியபாஷத்தை அபியபாஷதாக்கு என்ன அர்த்தம்னா பிரஷ்னம் கிருத்தவான் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரம்பிக்கிற போது நாரதம் பரிபப் பிரச்ச வால்மீகிர் முனிப்புங்கவம் தபஸ்வாத்தியாய நிரத்தம் தபஸ்வி வாக்விதாம்வரம் நாரதம் பரிபப் பிரச்ச வால்மீக்கிர் வால்மீகி அப்புறம் வால்மீகியினுடைய குணங்களையும் சொல்கிறார் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்விக்விதாம்வரம் நாரதம் முனிப்புங்கவம் முனிப்புங்கவம் வால்மீகிஹி பப்ரட்ச தபஸ்வாத்யாயநிரதம் தபஸ்விக்விதாம்வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிஹி முனிபுங்கவம் முனிபுங்கவம் நாரதக்குதான் தன்னை பற்றி ஒன்றும் சொல்லலை வால்மீகிஹி பப்ரச்ச வால்மீக்கியானவர் கேட்டார் பப்ரட்சன்னா பிரஷ்னம் ப்ஷ்டவான்னு அர்த்தம் அதே மாதிரிதான் இங்கீம் பிரதவன் கேள்வி கேட்டார் என்ன கேட்டார் படிக்கலாம் யுதிஷி உச்சம் தைதம் லோக்கே வாக்கம் பராயணம் ஸ்தவன்கர்ச்சந்தம் யுதிஷிவாச்சி தைவம் லோக்கே கிம் வாப்பேக்கம் பராயணம் ஸ்தவந்த பிரயவாஷு யுதிஷிர் கேட்ட கேள்விய சொல்ற யுதிஷ்டிரஹா உவாச்ச முதல்ல வைசம்பாயனஹா ஜனமேஜயம் உவாச்ச வைசம்பாயனர் ஜனமேஜயன்ட்ட சொன்னார் யுதிஷ்டிரர் பீஷ்மர்கிட்ட போய் மறுபடியும் கேட்டார் ஏற்கனவே அவர் முழுக்க தர்மம் சொல்லிவிட்டார் அப்புறம் தர்ம சூக்மங்கள் பா பிராயஷித்த கர்ம விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு ஆனாலும் குறைஞ்ச முயற்சியில் நிறைய பலன் கிடைக்கிற விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு கேட்டார் அப்படின்னு அவர் எழுதுகிறார் ஏன் காரணம் என்னென்னா வரக்கூடிய விஷயத்தை மனசில் வச்சு அப்படி அவர் அர்த்தம் பண்ணி சொல்கிறார் அதாவது அல்ப பிரயாசம் அனல்பலம் அனுக்தம் ஆகையினாலே திரும்பவும் அந்த கேள்வி கேட்டார் நம்முடைய நன்மைக்காக தர்மராஜாவுக்கு தெரியாத தர்மமானா அவரே தர்மராஜா ஆனால் இங்கே தர்மராஜாங்கிறப்ப சங்கராஜர் தான் தர்மபுத்திரம் அப்படின்னு போடுறார் ஆனால் யுதிஷ்டிரஹா இப்படி இருக்குது எல்லாம் யுதிஷ்டருக்கு தான் இன்னொரு பேர் தர்மராஜா நமக்கு தெரிஞ்ச விஷயம் கிமேக்கம் தெய்வ யுதிஷ்டர்தான் கேட்குறார் ஆனால் எப்போவுமே மகான்கள்லாம் கே பெரியவங்கள்லாம் கேள்வி கேட்கறது எதுக்குன்னா தெரிஞ்சதே தான் கேட்டுருப்பாங்க ஏன்னா நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒரு மகாத்மா வராரு ஆசிரமத்துக்கு புதுசாக வராருனா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதையே கேட்போம் அவர்கிட்ட அவர் எப்படி சொல்கிறாருங்கிறதுக்காக அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை அவரோட ப்ரெசன்டேஷன் நமக்கு நல்ல விஷயத்த கேட்டுகின்றே இருக்கணும் என்னைத்தானும் நல்லவை கேட்க ஆகையினால திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரமே பகுப்பியாக ஸ்ரோத்தவியம் பகுதா ஸ்ரோத்தவியம் நிறைய பேர்ட்டிருந்து கேட்கணும் நிறைய தடவை கேட்கணும் கேட்டதே திரும்ப திரும்ப கேட்கலாம் திருக்குறளை எத்தனை தரம் படிக்கிறதுன்னு கேட்டா சாகர வரைக்கும் படி தொட்டனைத்தூரும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு கீதையை எத்தனை திறன் கேட்டா நீ தியான் நீ உட்கார்ந்து தியானம் பண்ணி உனக்கு நிஷ்ட வர வரைக்கும் படி எது வரைக்கும் படிக்கிறதுன்னு கேட்கறது உண்டு அதான் படித்தாச்சே என்ன பண்ணுறதுண்ணா கர்நாடகா எலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போது எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் விஷ்ணு சாஸ்திரம்லாம் அப்புறம் பார்க்கலாம் எனக்கு அப்படியே பரபரப்பாக இருக்கேன்னா அண்ணா இந்த அல்ப பிரயாசமாவது அனந்தபலமாவது எனக்கு அது ரொம்ப முக்கியம் சுவாமி ரெண்டு நாளைக்கு க்ளாஸ்லாம் வைக்காதிங்க எனக்கு அது முடிகிற வரைக்கும் மண்டை வெடிச்சுனும் போல் இருக்குங்கிறான் எங்கே இருக்குதுல்லாம் இது மாதிரி நூறு எலெக்ஷன் வந்தாச்சு என்ன தான் வந்தாலும் நமக்கு என்ன இருக்குதுன்னா நம்ம நம்ம குவாலிட்டிக்கு தகுந்த ராஜா தான் நமக்கு வருவார் நமக்கு மக்கள் எவ்வழி அரசன் அவ்வழின்னா இப்போது மாற்றி சொல்கிறேன் நான் அரசன் எவ்வளவு மக்கள் அவ்வழியெலாம் முடியாட்சியில் இது குடியாட்சி குடியாட்சி குடியாட்சி இல்லையா கரெக்டு தானே நான் சரியாக சரி இப்போது இது அதே தான் பகுப்பியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவன் எப்போவுமே மகான்கள்ட்ட கேட்டது என்ன உனக்கு தான் தெரியுமேப்பா கேட்டதே கேட்டுன்ட்ருக்கேண்ணா வேறு எதை வேறு எதாவது கேட்டால் வம்பு பிரச்சனை வரும் தேவையும் இல்லைது சொல்லுங்க இதையே சொல்லுங்க சொல்கிறதுக்கும் சரிக்கக்கூடாது கேட்குறதுக்கும் சரிக்கக்கூடாது இது போர் அடித்து போயிடுது விஷ்ணு சாஸ்திராமத்தை எத்தனை தரம் தான் கேட்குறதுன்னா நீ எத்தனை தரம் சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் தண்ணி குடிக்கிறேன் அதில் மாத்திரம் விட மாட்டேங்கிறீங்க சரி முதல்ல ஸ்லோகார்த்தத்தை பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் பாஷ்யத்தை படிப்போம் லோகே ஏக்கம் தெய்வத்தம் கிம் இந்த பிரித்து படிக்கிறது இப்படி தான் படிக்கணும் லோகே ஏக்கம் தெய்வத்தம் கிம் இதில் இப்போ இந்த இதில் இப்போ நம்ம இதில் இந்த இதில் வர்றது கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வா அபி ஏக்கம் பாராயணம் ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்தா ப்ராப்னயு மாணவாக சுபம் அதாவது ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு ஒரு விளக்கம் இருக்குது ஒரு வியாக்கியானம் எப்படி பண்ணணும் ஒரு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுன்னா அது எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது ஒரு குட் டீச்சருக்கு அடையாளம் என்ன தெரியுமோ டீச் பண்ணுற போதே ஹவு டு டீச்சுங்கிறதையும் டீச் பண்ணுறது தான் குட் டீச்சருக்கு அடையாளம் இந்த ஸ்டூடெண்ட்டு வந்து டீச்சிங்கை கேட்குற போதே இப்படி தான் டீச் பண்ணுங்கிறத டீச்சிங் knowledge மெத்தடாலஜியும் சேர்த்து படிச்சு விடுவோம் அதுதான் குட் டீச்சருக்கு அடையாளம் சிறந்த ஆசிரியருக்கு அடையாளம் அதுதான் அப்போ எதுக்கு சொல்ல வரேன் இது இடையில் சொன்னது ஒரு ஸ்லோகத்தை எப்படி விளக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது பதச்சேத பதார்த்தோக்தி விக்கிரஹோ வாக்கிய யோஜனா ஆக்ஷேப சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலக்ஷணம் ஹவு டு எக்ஸ்பிளைன்னு சொல்லி தொல்காப்பியரும்னு சொல்கிறார் நன்னூரில் இருக்குது எல்லாம் பார்க்குறோம் நாம் எப்படி சொல்லணும் சுருக்கிச் சொல்லணும் விரிச்சு சொல்லணும் அதை பற்றி நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் அது அந்த பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன் முப்பது உக் யுக் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முப்பது விதமான முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது அது பற்றி பிறகு பேசுகிறேன் முப்பது தானே முப்பது உக்தி இருக்குது இருக்குது நன்னுள்ளும் இரு நன்னுள்ளையும் அது இருக்குது இதுலேயும் இருக்குது தொல்காப்பியத்துலேயும் இருக்குது இருக்கட்டும் இந்த இதை நான் சொல்லுறேன் இது பிரித்து பிரித்து போட்டுக்கிறதுனால பதச்சேதகன முதல்ல பிரிக்கணும் கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வா அபி ஏகம் பாராயணம் ஸ்துவந்தா கம் கம் அர்ச்சந்தா பிராப்னுயு மாணவாக சுபம் முதல்ல இந்த பதங்களை பிரிக்கிறது இந்த எழுத்து புணர்ச்சி இருக்கிறதெல்லாம் பிரித்து சந்தியை பிரித்து முதல்ல பதங்களை சொல்லணும் இத்தனை பதங்கள் இருக்குது அது மாத்திரமில்லை இந்த சொற்கள் இருக்கே முதல்ல சொற்களை பிரிக்கணும் பிரித்த சொற்களுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொல்லணும் இந்த காண்டெக்ஸ்டில் என்ன மீனிங் சொல்லணும் எல்லா இடத்துலையும் ஒரே மீனிங் வராது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அஞ்சு விக்கெட்டு எடுத்துட்டாங்கிறான் விக்கெட்டை அடிச்சுட்டாங்கிறான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் அந்த ஸ்டம்புக்கும் விக்கெட்டுங்கிறான் அப்புறம் வந்து நாலு பேர் அனுப்பிச்சுட்டா அதுக்கும் விக்கெட் எடுத்துகிட்டு வாங்குறான் இப்போ எதை குறிக்கும் விக்கெட் சப்தத்தோட அர்த்தம் எங்கே போகும் எதில் அப்ளை ஆகும்னா இதை நான் சும்மா சொல்கிறேன் நம்ம நான் காலையிலேருந்து ராத்திரி நம்ம பேசுகிறதில்ல ஒரு கான்டெக்ட்டை பொறுத்து பேசுறது இருக்குது துவனி மாறும் உடம்பு எப்படி பாருக்கு சௌரியமானு கேட்கலாம் உடம்பு எப்படி இருக்குது ஒரே வேர்டு தான் சென்டென்ஸ் எல்லாம் ஒன்று தான் அந்த வேர்டுங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று அந்த இதெல்லாம் அந்த சொல்கிற துவனி இருக்கே அதுலேயே எல்லாம் மாறி போயிடும் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் நம்ம மாதிரி பதச்சேதம் அப்புறம் இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும் பதார்த்த உக்தி அப்புறம் விக்கிரஹா விக்கிரஹன்னா டெரிவேஷன் இந்த வேர்டு எப்படி வந்தது இந்த சொல் கிராமர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறது வாக்கிய யோஜனா ரீ அரேஞ்ச் இப்போ நான் படித்தேன் இல்லையா ஏக்கம் தெய்வத்தம் கிம் அப்படின்னு ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா அதுக்கு பேர் வாக்கிய யோஜனை கொண்டுகூட்டி பொருள் சொல்கிறதுன்னு தமிழில் பேர் அதுக்கு அன்வயம் அன்வயந்தான் அதுக்கு பேர் வாக்கிய யோஜனை அப்புறம் இதில் ஏதாவது சந்தேகம் வந்துவிடும் சந்தேகம் வந்தால் உடனே ஒரு கேள்வி வைப்போம் ஆக்ஷேப சமாதானம் ஆக்ஷேபம் சமாதானம் ரெண்டும் சேர்த்து ஒன்று இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா அந்த டவுட்டை ரைஸ் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணி ஆகணும் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நீக்கி அதுக்கு தெளிவு சொல்லி ஆகணும் பதில் சொல்லி ஆகணும் நான் இன்னும் சிலதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து இந்த சமாதானம் சொல்கிறதிலே அது சேர்ந்தது ஒரு ஒரு அப்ஜெக்ஷன் வந்ததுன்னா அந்த அப்ஜெக்ஷனுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும் அந்த அப்ஜெக்ஷனுக்கு ஆன்சர் பண்ணுற போது அதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் கோட் பண்ணணும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் தாய்மான்வர் சொல்லியிருக்கார் மாணிக்க வாச்சகர் சொல்லியிருக்கார் அவ யாரும் சொல்லியிருக்காங்க ஆதிசங்கர் அங்கே சொல்லியிருக்கார் ராமானுஜர் இங்கே சொல்லியிருக்கார் இப்போ வந்து கோர்ட்டில் வக்கீல் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே இது மாதிரி ஒரு கேஸுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு இப்படிம்பார் எவிடன்ஸ் அது பெரிய ப்ரெசிடென்ஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலில் வந்தது அந்த கேஸில் வந்து இந்த ஜட்ஜு இப்படி அதுக்கு ரிப்ளை அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கார் அப்படி அதெல்லாம் வச்சுருந்து சொல்லணும் ஆக்ஷேப சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலட்சணம் இதுக்கு இடையில் உங்களுக்கு இது சொன்னேன் ஏன்னா இது பிரித்து பிரித்து போட்டிருக்கிறதுனால அது சொன்னேன் பதச்சேதா பதார்த்தோக்தி விக்கிரகா வாக்கிய யோஜனா ஆக்ஷேப ஆக்ஷேபம் சமாதானம் மிலித்வா ஏக்கம் ஆக்ஷேபஸ்ய சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலக்ஷம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா இந்த ஃபைவ் ரூல்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் தமிழில் இருக்குது இந்த நிறைய இருக்குது இந்த இந்த வாக்கியம் இப்படி சொல்லியிருக்கா இது வந்து உற்சர்கவாதம் இது அபவாதம் அப்படின்னு நிறைய அதுக்குள்ளே உள்ளே போக ஆரம்பித்தா அதுக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது மெதுவாக ஓவராலாக பார்த்தா பேர்ட் ஐ வியூ மாதிரி பார்த்தா இதுதான் எக்ஸ்பிளனேஷன் அது எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது சரி லோகே தெய்வத்தம் ஏக்கம் கிம் இந்த உலகத்தில் ஒரே தெய்வம் எது கிம் வாக்கம் பாராயணம் வாழ்க்கையின் ஏக்கம் பாராயணம் ஒரே தெய்வம் எது எந்த தெய்வத்தை எல்லோரும் வழிபட வேண்டும்னு அர்த்தம் பாராயணம் கிம் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருப்பது எது கம் ஸ்துவந்தகா யாரை போற்ற வேண்டும் கம் அர்ச்சன் அர்ச்சையந்தகா யாரை வழிபட வேண்டும் மாணவாக சுபம் பிராப்னுயு எந்த தெய்வத்தை தெரிந்து அதை குறிக்கோளாக கொண்டு அதை போற்றி வழிபட்டால் மக்கள் இன்பம் அடைவா அடைவார்களோ நன்மை அடைவார்களோ அந்த தெய்வம் எது மாணவாக கிம் தெய்வத்தம் ஆசிரித்த சுபம் பிராப்னயு ம மனிதர்கள் மாணவாகனா மனு வம்சத்தில் வந்தவர்கள்னு அர்த்தம் அதாவது நெறி அறிவுபூர்வமான நெறிப்படி வாழ்கின்றவர்கள்னு அர்த்தம் அதுதான் பிரஜான்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் நிறைய வெறும் ஜாவா பிரஜாவாம்பாம் பிரகர்ஷேண ஜாத்தா பிரஜா ஜாத்தாக பிரஜாக நன்றாக தோன்றியவர்கள் அர்த்தம் இது தலையெழுத்தேன்னு வந்ததுன்னா தோன்றதே வந்து படைப்பில் வந்து மனித உற்பத்தியே வந்து அற இருக்கணும்னு சொல்லியிருக்கு அடுத்த தலைமுறையை தோற்றுவிப்பதே அற அற இருக்க வேண்டும் அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை நன்மக்கட்பேரு பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த நன்மக்கட்பேரு இது சமஸ்த வேதசாஸ்திரங்களுக்கும் திருக்குறளுக்கும் எல்லாருக்கும் ஒப்புடையது அறவழியிலே குழந்தைகளை பெற வேண்டும் அவர்களுக்கு தான் பிரஜானு பேர் பிரஜனம் வை பிரதிஷ்டோகே சாது பிரஜா யாஸ்துந்தன் வானா பி திருநாமோ பி ததேவன்திரஜனம் பரமம் வதந்தி குழந்தையை உண்டு புண்ணியம்னு சொல்கிறது வேதம் பிரஜனனம் பரமம் வதந்தி பிரஜனனம்னா குழந்தையை உற்பத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா பிரஜனனம்வை பிரதிஷ்டா லோகே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு குழந்தைகள் வேண்டும் அறத்தை காப்பதற்கு நல்ல மா மா மக்கள் தேவை மக்கள் இல்லாமல் அறம் எப்படி தனியாக இயங்கும் அறத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒருத்தம் வேணுமே மியூசிக் பா மிஸ்யூஷன் மியூசிக் இருக்குமா டீச்சிங் டீச்சர் ரெண்டும் பிரிக்க முடியுமா அது மாதிரி பிரஜனம் வைப் பிரதிஷ்டா லோகே சாது பிரஜாய தன் துந்தன் வானஹ அந்த நூல் அருந்து போகப்படணும் பி திருநாம நிருணோபவதி அதாவது ஒரு பையன் வேத சாஸ்திரங்களை படித்து குழந்தையை பெற்று கொண்டால்தான் அவன் தந்தைக்கு பட்ட பித்ருணாம் அனுருணோபவதி இல்லாட்டி அப்பாவோடய கடன் அவருக்கு பா அவருக்கு கஷ்டமாகிடுவோம் மகன் மகன் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று அறவழியிலே வளர்க்கவில்லை என்றால் தந்தைக்கு பாவம் போய் சேருங்கிறது அதில் அப்பாவுக்கு பாவம் போகக்கூடாதுன்னு பையன் நினைக்கணும் ஏன்னா அப்பா எனக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்துருக்கார் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கார் அப்போ நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு அதை கொடுக்கணும் நீங்கள் ஏன் சுவாமி சாமியில் ஆகிட்டேன்னா அது வேறு விஷயம் அது வேறு விஷயம் நான் போன ஜென்மாவில் இருந்திருக்கும் நிறைய யாருக்கு தெரியும் இல்லாட்டி இந்த ஜென்மாலையும் இப்படி போகிறது புத்தி இதெல்லாம் விசாரம் பண்ணியிருக்கு அது வேறு விஷயம் மாணவாக மாணவாகாங்கிறதுலேருந்து பிரஜாகாவுக்கு போனேன் மாணவாக அறவழியிலே வாழ்கின்ற மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அறம் அறம் அறம் இதுதான் இந்த தேசத்தில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ரொம்ப கோவப்படுறபோது ஆறுவது சினம் சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு ஆறுவது சினம் ஆற்றப்பட வேண்டியது சினம் அப்படின்னு சொல்லணும் அஹ மாணவாக கிம் தெய்வத்தம் ஆசிரித்திய கிம் கிம் உத்திஷியன்னு எந்த தெய்வத்தை குறித்து எந்த தெய்வத்தை குறிக்கோளாக கொண்டு போற்றி வழிபட்டு மக்கள் இன்பம் அடைவார்களோ நன்மையை பெறுவார்களோ அந்த தெய்வத்தை பற்றி தாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்பது கருத்து சங்கரபாஷா இதை படிக்கலாம் கிமேக்கம் தெய்வத்தம் தேவ இத்தியர்த்தா स्वार्थे लोके, लोके लोकन हेतु भूते, हे भूते, हे भूते समस्त सर्वे इति பிரவன் சேம கி வாப்பேக்கம் பாராயணம் அக்கே பராயஞ்சம் எரிஷி எஸ்யிர परावरे சிவம்சய கஷீன் கர்மா திருஷ்டே பராவரே பிதியே ஆதிசரருடைய முதல் விய அது மரகூட நா அதில் தெரிகிறது இது முதல் வியாக்கியானத்தினால எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரிகிறது கிமேக்கம் தெய்வத்தம் தெய்வம்ங்கிற தெய்வத்தத்தை இங்கே என்ன சொல்கிறார் தேவஹா தெய்வத்தத்தை அந்த தெய்வத்தம்னு இருக்குது இல்லையா அது தத்தித பிரத்யத்தை பற்றி சொல்கிறார் அவர் அதெல்லாம் நான் அதிகமாக சொல்ல போகிறதில்லை அதெல்லாம் கிராமர் பாயிண்ட் அதெல்லாம் சொல்லணும் நான் தத்திதத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கணும் அந்த தம் தெய்வத்தங்கிறத தேவஹான்னு மாற்றுறார் ஆதிசங்கரர் கிமேக்கம் தெய்வத்தம் எல்லாம் சப்தம் தெய்வத்தம்னு சொன்னாலும் தெய்வம்னு சொன்னாலும் தேவஹான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான் ஆக என்னால் தெய்வத்தங்கிற சப்தத்தை எடுத்துக்கோங்கோ ஸ்வார்த்தே தத்தித பிரத்ய விதானாத் அந்த தேவ சப்தத்தில் தான் தம் சேர்ந்திருக்கு அதனால் அது ஸ்வார்த்தே தத்திதம் அது ஸ்வார்த்தம்னா அதோட இதில் அர்த்தம் வருது அந்த தெய்வத்தம்ங்கிற சப்தத்தில் திவ்வு சப்த திவ்வு தாத்து நாமபதமாக மாறுறது அதுல தெய்வத்தம் சேர்றது ஆகையினால அந்த தெய்வத்தம் சேர்ந்திருக்கு அதோட வேற எதையும் குறிக்கல அப்படிங்கறத சொல்ற சுவார்த்தே தத்தித பிரத்ய விதானா இது கிராமர் பாயிண்ட் தேவகா கன்க்ளூஷன் என்னன்னா தேவஹாக்க ஏகா தேவஹா கஹா ஏகோ தேவஹா சொல்கிறோம் இல்லையா ஒரே தெய்வந்தான் ஒன்றே குலம் ஆமாம் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் நீங்கள் சொல்ல விட்டேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைமின் திருமூலர் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைமின் அப்போது இது இருக்கட்டும் இப்போ லோகே இந்த லோகேங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார் அர்த்தம் பாருங்க லோகன ஹேத்து பூதே லோகனம்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் தரிசனம்னு அர்த்தம் பார்ப்பதற்கு காரணமாக இருப்பதுன்னு அர்த்தம் காரணமாக இருப்பதே அப்படின்னா லோகே இஸ் லோகன ஹேத்து பூத்தே லோகன ஹேத்துன்னா என்ன லோகனம்னு சொன்னால் பார்த்தல் அறிதல் அடு இந்த இடத்துல அறிதல்னு அர்த்தம் அரிதல் ஹேத்து பூத்தே அது என்னதுன்னா சமஸ்த வித்யாஸ்தானே இந்த இடத்துல லோகே இஸ்இக்குவல் டு சர்வேஷு சாஸ்திரேஷுன்னு அர்த்தம் சர்வேஷு சாஸ்திரேஷு எல்லா சாஸ்திரங்களிலும் அப்படிங்கிறத தான் சொல்கிறார் சாஸ்திரம் தான் நமக்கு கண் சாஸ்திரத்தை வச்சுருந்தா நம்ம உலகத்தை பார்க்குறோம் நான் எதை சொன்னாலும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் இதை பற்றி அப்படி தான் நம்ம பார்ப்போம் இது தேவையில்லாம் பேசி இருந்தால் பயனில் சொல்லாதேன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா அப்படி பார்க்குறேன் நான் இங்கே உட்காந்து காசி பண்ணின்னு உட்காண்ட்ருக்கான் அப்போ நான் சொல்கிறேன் வந்து பயனற்ற பயன பல்லார் முனிய பயனில் சொல்லுவான் எல்லாராலும் எல்லப்படும் அதை வச்சுட்டே நான் பார்க்குறேன் ஏன் பார்வை திருக்குறள் மூலமாக உலகத்தை நான் பார்க்குறேன் இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவங்களையெல்லாம் திருக்குறள்ங்கிற ஒரு கண்ணை கொண்டு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கண்ணனத்தகும் என்னென்ப என்னை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண் கண்ணன்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு வச்சு கண் அந்த கண்ணோடு பார்க்குறேன் இந்த கண்ணுன்னு வள்ளுவரே சொல்லிட்டாரே முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் உள்ளுக்குள்ள அறிவுக்கண்ணு இல்லைன்னா இந்த கண்ணு பயனற்று கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் இதுதான் வித்யா சக்ஷு அறிவுக்கண்ணோடு பார்க்கணும் அறிவு கண்ணை இங்கே எங்கே பிச்சுன்னு பார்த்துன்னு கூட சில பேர் கண்ணாடி வச்சு கிழிச்சுட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்குது அறிவுக்கண் இந்த கண்ணுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற நாலெட்ஜை பொறுத்து ஆட்டிடியூடு மாறுது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனது உலகத்தை நான் பார்க்குறேன் என்னுடைய நாலெட்ஜை கொண்டு நான் உலகத்தை பார்க்குற போது என்னோடய ஆட்டிடியூடு வித்தியாசமாக இருக்கும் படிக்க படிக்க நம்ம ஆட்டிடியூடே மாறும் அந்த ஆட்டிடியூடு சேஞ்சாக சேஞ்சாக நமக்கும் சந்தோஷம் எல்லோருக்கும் சந்தோஷம் அங்கே தான் எல்லாம் முதல் கோணல் முற்றிலும் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் ஒருபடியாக செலுத்திட மாட்டேங்கிறார் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயன்று கும்பிடடி பாப்பா இப்போ எனக்கே நிறைய அடிக்கடி தமிழ் தமிழ் அழிஞ்சு போகும்னு ஒரு ஆராய்ச்சி போயின்னு இருக்கு இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து ஏன்னா நம்ம குழந்தைங்க யாருமே தமிழ் படிக்கிறதில்ல எல்லாம் ஆங்கிலப்பள்ளி தான் தமிழ் வாத்தியாரே தன் குழந்தையை அமைத் ஆங்கிலப்பள்ளி தான் போடுவார் ஏன்னா அவருக்கு அனுபவம் இந்த தமிழ் இனிமேல் படித்து நான் என்னோட போகிறோம் அப்படின்னு தோணும் அவருக்கு இங்கே ஒரு தமிழ் வாத்தியார் இருக்கார் தான் சொல்கிறேன் அதனால் அவருக்கே என்ன தோணும்னா இந்த வச்சுன்னு இங்கே பிழைக்கிறது தமிழ் தமிழ்னா யார் சொல்கிறானே தவிர தமிழ் வாழ்கங்கிறான் தமிழை நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறான் க பக்கத்தில் எல்லாம் ஓடிடுறான் இலக்கிய பேச்சு வேணால் பேசின்னு இருக்கலாம் ஆனால் கேட்குறதுக்கு ஆள் குறைஞ்சுட்டே வராங்க இப்போ எனக்கே ஆசிரமத்தில் வந்து இவ்வளோ பாட்டெல்லாம் எழுதி போட்டுருக்கோம் எல்லாம் தமிழில் போட்டுகிட்டே இருக்கோமே எல்லாேருக்கும் இது புரியுமா சந்தேகம் வருது வரக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு புரியுமா சம்ஸ்கிருத்திலேயும் எழுதி போட முடியாது தமிழ்லேயும் எழுதி போட முடியாது அப்புறம் இங்கிலீஷில்லாம் எழுதி போடணும் ஆனால் அப்போ தோணுது இந்த பாஷையில் எழுதி போட்டு நம்ம ஆசிரமத்தை நடத்தணுமா கோயிலில் சந்தேகமெல்லாம் வருது ஏன்னா இலங்கை தமிழர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க இன்னும் ஐம்பது வருஷத்தில் தமிழ் பழக்கத்தில் இருக்காது நம்முடைய குழந்தைகளுக்கு திருக்குறளும் தெரியாது திருவாச்சகமும் தெரியாது எத்தனை குழந்தைகள் நான் பார்க்குறேன் அமெரிக்காவிலையாக இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் தெரியாது அவுட்டு திருக்குறள் போச்சு திருவாசகம் போச்சு அந்த கதை இருக்கேன் யாரும் அந்த தரண வித்யான்னு சொல்லுவோம் அடுத்த வரும் சொல்கிறேன் மணி ஆயிடுத்து இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் இன்னும் அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் விஷ்ணும் ஜெஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபதைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை அன்றும் வாழி shanti shanti பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி